ब्रह्मिभ्यो ब्रह्म विद्यास्यो वंश महभ्यो नमो गुरभ्योप्लान घन प्रत्यगारहमस्था कार्यक्रे அநேரந்த சேத்ஸ் அனந்தமோ ஆதாவ அவிதவ்ஷிதிரோனாஸ் விதிப்பேன கௌடபதாச்சாரியர் பௌத்த மதத்தை நிராகரணம் பண்ணினார் பௌத்த மதத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய கணிக்க விஜயானவாதம் என்று சொல்லப்படுகிற யோகாச்சார மதத்தினுடைய கருத்துக்களை வைத்துக்கொண்டு பௌத்தர்களுக்குள்ளே இருக்கிற மற்றொரு பிரிவாகிய பாஹ்யார்த்த சத்தியவாதிகளை நிராகரணம் பண்ணினார் சைதன்ய வத்திரிக்தமான பிரபஞ்சம் கிடையாது அதுதான் இங்கே சித்தாந்தம் சைத்தன்ய வத்திரிகமான பிரபஞ்சம் கிடையாது சைத்தன்யத்துக்கு வேறான உலகம் இல்லவே இல்லை திருகேவ நது திருஷ்யத்தே திருக் திருஷ்ய விவேகத்தில் இருக்கு ஆகவே இந்த பிரபஞ்சம் இல்லை அஜாதி அத்வைத பிரம்மன் என்பதை சித்தாந்தம் பண்ணுவதற்காக இப்படி எல்லா மதத்தினுடைய முக்கியமான மதங்கள் பிரபலமாக இருக்கக்கூடிய மதங்களுடைய கருத்தின் தாற்பயத்தை நிராகரணம் செய்தாயிற்று பிறகு வேதாந்தத்தினுடைய சித்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் கவுடபாதாச்சாரியார் இருபத்தொன்பதாம் ஸ்லோகத்தில் இருந்து இது எழுபத்தி நான்கு ஸ்லோகம் வரை போகிறது எழுபத்தி நான்கு காரிக்கைகள் வரை இது போகிறது நாற்பத்தி ஏழாவது காரிக்கை வரைக்கும் கருத்துக்களை சொல்லி திருஷ்டாந்தம் நாற்பத்தி எட்டாவது காரிக்கையிலேருந்து தொடங்குகிறது அலாத்த சக்கர திருஷ்டாந்தம் இந்த காரிக்கைகள் எல்லாம் வேதாந்தத்துடைய சித்தாந்தத்தை மறுபடியும் நம்ம மனசில் பதிய வைக்கிறார் இது மனநகிரந்த நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஆகவே மற்ற மதங்களெல்லாம் நிராகரணம் செய்த பிறகு வேதாந்த சித்தாந்தம் சொல்லப்படுகிறது இருந்தாலும் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து சரியில்லை என்கின்ற ஒரு தெளிவு நமக்கு நன்றாக ஏற்பட வேண்டும் என்பதற்காக இவற்றையெல்லாம் சொல்லுகிறார் முப்பதாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இந்த பந்தம் மோக்ஷம் என்பது மித்யா இதுதான் நம்முடைய சித்தாந்தம் பந்தம் நமக்கு அனுபவத்தில் பார்த்தா பந்தம் சத்தியமாக இருக்கிற மாதிரி இருக்குது மோட்சமும் கூட சத்தியமாக இருக்கிற மாதிரி அனுபவம் இருக்குது நான் வந்து ரொம்ப நாளாக பந்தப்பட்டு அப்புறம் நான் வந்து குருக்கிட்ட போனேன் சாஸ்திரத்தை படித்தேன் ஞானத்தை அடைஞ்சேன் மோட்சத்தை அடைஞ்சேன் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம் அனுபவத்தில் பார்த்தா இதெல்லாம் சத்தியமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளும் ஆரம்பத்தில் பாடம் பிடித்தான் நடத்துகிறோம் நம்ம பந்தத்தில் இருக்கோம்னு தான் பேச ஆரம்பிக்கிறோம் அப்புறம் இந்த பந்தத்துலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்புறம் பந்தத்துக்கு காரணம் என்னன்னு சொல்கிறோம் அப்புறம் பந்த நிவர்த்திக்கு உபாயம் என்னன்னு சொல்கிறோம் இத்தனையெல்லாம் சொல்கிறோம் ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறோம்னா பந்தஹா மித்யா மோக்ஷஹா மித்யா அதை எப்படி சொல்ல முடியும் பந்தமும் மத் மோட்சமும் மித்யான்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம பிரபஞ்சமே மித்யான்னு சொல்கிற பொழுது பிரபஞ்சத்துக்குள்ளே தானே நமக்கு பந்தமும் மோட்சமும் பந்தமும் பந்த இச்சையும் ஏற்படுகிறது பந்தத்தை பற்றின ஞானமும் பிரபஞ்சத்தில் தான் ஏற்படுகிறது பந்த நிவர்த்திக்கு உபாயத்தையும் தான் தேடுறோம் அதற்கான உபாயத்தையும் பயன்படுத்துகிறோம் அப்புறம் மோக்ஷத்தை அடையுகிறோம் ஆ இது எப்படி இல்லைன்னு சொல்கிறது இது எப்படி மித்யா என்று சொல்லுவது இதுதான் கேள்வி ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இப்போ வந்து அவங்க கேட்குறாங்க ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது பௌத்தர்களாக இருக்கட்டும் வைதிகர்களாக இருக்கட்டும் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா இதுதான் கேள்வி கேட்கிறார் அப்படின்னா பந்த மோக்ஷமும் மித்யாதானே அப்படின்னா ஆமாப்பா பந்தமும் மோக்ஷமும் மித்யாதான் அதெப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படின்னா இவ்வளோ விச்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கும் அதுக்குள்ளே இருந்துட்டே அதை வந்து நெகேட் பண்ணுறோம் நாங்கள் பந்தஹா மித்யா மோக்ஷா மித்யான்னு சொல்கிற பொழுது அதை எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்னா சரி நீ சொல்ல பார்ப்போம் பந்தமும் மோக்ஷமும் சத்தியம் நீ சொல்ல பார்ப்போம் அதுக்கு தான் இந்த முப்பதாவது காரிக்கம் பந்தஹா சத்தியகா மோக்ஷா சத்யா அதுக்கு நீ காரணத்தை சொல்லும் பார்ப்போம் அப்படி இருந்தால் நீ ஒன்று சொல்லி ஆனும் முதல்ல வந்துதா மோக்ஷம் முதல்ல வந்துதா சொல்லி ஆனும் பந்தத்துக்கும் நீ கிரமம் சொல்லணும் முதல்ல பந்தம் வந்தது அப்படின்னு சொல்லணும் பிறகு மோக்ஷம் அடைஞ்சதுன்னு சொல்லணும் இதில் என்ன ஆச்சும்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா பந்தம் வந்ததுன்னு சொன்னால் பந்தம் வந்ததுன்னு சொன்னால் பந்தத்துக்கு காரணம் என்னன்னு கேட்போம் அடுத்த கேள்வி கேட்போம் சரி பந்தத்துக்கு நிமித்தம் என்ன பந்தத்துக்கு நிமித்தம் அல்லது காரணம் என்னப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் சும்மா வந்துதுன்னு சொல்ல முடியுமா பந்தம் சும்மா வந்துடுத்து காரணமே இல்லை தெரியாமல் சும்மா வந்துடுத்து பந்தம் அப்படி சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது நிர்ணிமித்தமாக எதுவும் வராது அகாரணமாக எதுவும் வராது காரணம் இல்லாம காரியம் கிடையாது காரணமா அது ஒரு கேள்வி எப்படி போறோம் பாருங்க இதுதான் தர்க்கத்தினால கார்னர் பண்றதுன்னு பேர் நம்ம வந்து பந்தத்தையும் மோக் மித்தியான்னு சொல்லுகிறோம் இதுவரைக்கும் வந்து இப்படி சொன்னதே இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக ஆழமாக சொல்கிறோம் ந பந்தகா ந மோக்ஷா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் படிச்சுருக்கோம் நாம் ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக பந்தமும் மோக்ஷமும் மித்தியான ஆழமாக விசாரம் பண்ணலை இங்கே விசாரம் பண்ணும் ஆகா பந்தத்துக்கும் மோக்ஷத்துக்கும் க்ரமம் சொல்லணும் பந்தம் இருக்குது அதுக்கப்புறம் மோட்சம் வர்றது இப்போ மோக்ஷம் வர்றதுன்னு சொன்னால் என்னாகும்னா அது திரும்ப போயிடும் எது போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எதுக்கு ஆரம்பம் இருக்கோ அதுக்கு முடிவு இருக்குது மோட்சம் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் மோட்சத்துக்கு முடிவு இருக்கிறது ஆரம்பிக்கப்படுறது எதுவுமே எது ஆரப்பியத்தே தத்து என்னது சமாபியத்தே கேம்ப் ஆரம்பித்தா கேம்ப் முடிச்சாகணும் வகுப்பு ஆரம்பித்தா வகுப்பு முடிச்சாகணும் சாப்பிட ஆரம்பித்தா சாப்பாட்டை முடிச்சாகணும் தியானம் ஆரம்பித்தா தியானத்தை முடிச்சாகணும் குளிக்க ஆரம்பித்தா குளிச்ச முடிச்சாகணும் அப்படி புறக்க ஆரம்பித்தா செத்தாகணும் முழித்தா தூங்கி ஆகணும் எதையாவது ஒன்று தவிர்க்க முடியுமா என்ன எல்லாம் இது பண்ணினா அது ஆகணும் அப்போ மோட்சத்துக்கு வந்தால் கடிப்பாக கண்டிப்பாக திரும்பவும் பந்தத்துக்கு வந்து கேள்வி பந்தத்துக்கு காரணம் என்ன பந்தம் எப்போ ஆரம்பித்தது திரும்ப அந்த சேத்து பலகவாதம் மாதிரிதான் அது பந்தம் எப்போ ஆரம்பித்தது அப்ப அவனுக்கு வேறு வழியே இல்லை இப்போ பாருங்கள் பந்தஹா சத்தியா சத்தியா பந்த காரணம் கிம் பந்தஹா சத்தியா அனுபூயமானத்வாத் அவ்வளோதான் அவங்களுக்கு பந்தஹா சத்தியா அனுபூமானத்வா பந்தம் சத்தியம் அனுபவிக்கப்படுவதால் மோட்சமும் சத்தியம் அனுபவிக்கப்படுவதால் கஷ்டமும் நம்ம சம்சாரத்தை துக்கத்தையும் அனுபவிக்கிறோம் அப்புறம் மனசாந்தியை அனுபவிக்கிறோம் வைராகியத்தினால சாந்தி அடைகிறோம் அப்புறம் ஞானத்தினால யதார்த்த ஜானத்தினால பூத தரிசனத்தினால பரமார்த்த தரிசனத்தினால என்ன அடைறோம்னா மோக்ஷத்தையும் அடைஞ்சுடுறோம் மனசாந்தி கிடைக்கிறது மோக்ஷா சத்தியா அனுபவமானத்வா அனுபவி அனுபவிக்கிறோமே மோக்ஷத்தையும் அனுபவிக்கிறோம் பந்தத்தை அனுபவித்தோம் மாண்டோக்க வச்சு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னால் பந்தத்தை அனுபவித்தேன் அப்புறம் பந்தத்தை அனுபவிக்கலை இப்போ மோக்ஷத்தை அனுபவிக்கிறேன் ஆக பந்தத்தை அனுபவித்ததும் உண்மை மோக்ஷத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறதும் உண்மை இந்த மனசாந்தி உண்மை அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் இதுவும் மித்யார் நீக்கப்பட்டு இருந்தேன்னு நினைக்கிறதும் பொய் நீ துக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறதும் பொய் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்றோம் அனுபவிக்கிறதுனால அது சத்தியம்னு சொல்லாதே அனுபவிக்கிறது எதுவுமே சத்தியம் கிடையாது அனுபவிக்கப்படுவதாலேயே அது சத்தியம் அனுபவிக்கப்படுவதாலேயே அது சத்தியம் கிடையாது ஆராய்ச்சி செய்து பார்த்த அனுபவத்தை ஆராய்ந்து பார் அனுபவம் உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து பார் எந்த அனுபவத்திற்கும் இருப்பு இல்லை இருப்பு இல்லாதது உண்மை அல்ல அனுபவம் வந்து மூணு காலத்திலையுமா இருக்கு மோட்ச அனுபவம் ஒரு காலத்தில் இல்லை சத்தியத்துக்கு லட்சணம் என்ன அடுத்த கேள்வி சத்தியத்துக்கு லட்சணம் என்ன எது மூன்று காலத்துலயும் இருக்குமோ அதுதான் சத்தியம்னு பேரு பந்தம் மூணு காலத்துல இருந்ததோ இல்லை போயிடுது மோக்ஷமும் மூணு காலத்தில் இருக்கா இல்லை மோக்ஷம் ஒரு காலத்தில் இல்லை இந்த காலத்தில் அடையப்பட்டது அப்புறம் இன்னொரு காலத்தில் இருக்குங்கிறதுக்கு என்ன உறுதி பந்தம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ போயிடுத்து திரும்பவும் பந்தம் வராதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி புரியுறது இல்லை ஆஹ் சத்தியம்னு சொன்னால் காலத்திலேயே இப்ப திஷ்ட தீட்டி சத்து மூணு காலத்துல இருக்கிறது தான் சத்தியத்துக்கு லட்சணம் இப்போ புரியறது பாருங்க ஆஹ் பந்தத்தையும் மோட்சத்தையும் சத்தியம்னு சொன்னால் மூணு காலத்துலையும் இருக்கணும் ரெண்டும் ஒரேடியாக சேர்ந்திருக்க முடியுமா அதுவும் முடியாது இது இருந்தால் அது இருக்காது அது இருந்தால் இது இருக்காது பந்தம் இருந்தால் மோட்சம் கிடையாது மோட்சம் இருந்தால் பந்தம் கிடையாது இதுக்கு நீ கிரமம் சொல்லி கிரமம் சொல்ல உன்னால முடியாது அப்படி சொல்கிறதா இருந்தால் பந்தத்துக்கு காரணம் கேட்பேன் நான் பந்தத்துக்கு காரணம் என்ன சொல்லுவேன் நீ மோக்ஷந்தான் காரணம் சொல்லுவியா மோக்ஷத்தில் இருந்ததுனால்தான் பந்தம் வந்ததுன்னு சொல்லுவியா சொல்ல முடியாதேப்பா இப்படிலாம் சொன்னதுனால அவன் என்ன வழி இல்லாமல் என்ன சொல்லிவிட்டா என்ன பந்தஹா அனாதிகி அப்படின்னான் அநாதினால் கேட்கக்கூடாது கேள்வி அது ஒரு ரூல் அது அனாதின்னு சொல்லிவிட்டா கேள்வி கேட்கக்கூடாது அது தெரியாது ஆரம்பம் தெரியாது பந்தக அனாதி அப்ப அனாதியான பந்தத்துக்கு முடிவுண்டா நம்ம வச்சுருக்கோம் ரெடியா எப்படி இல்லாம கார்னர் பண்ணி கேள்வி கேட்டுட்டே வரும் பந்தமும் சத்தியம் மோக்மும் சத்தியம் பந்தமும் மோக்ஷமும் சத்தியம் இல்லை நம்ம பிரபஞ்சமே மித்யான்னு சொன்னோம் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற பந்தமும் மோக்ஷத்தை பத்தி தனியா போக்கஸ் பண்ணல இப்ப பந்த மோக்ஷத்தை மாத்திரம் போக்கஸ் பண்றோம் அப்படி பந்த மோக்ஷத்தை ஃபோக்கஸ் பண்ணினா அதனுடைய தோஷங்கள் எல்லாம் தெரியுது எது போகக்கூடாதோ அது போயிடும் எது இருக்கக்கூடாதோ அது எப்பவும் இருக்கும் எது பந்தம் என்ன பண்ணுறது இதெல்லாம் விசிஷ்டாத்வைதைதைவ சித்தாந்தத்திலலாம் இது ஒன்றும் பண்ணவே முடியாது அவங்களுக்கெல்லாம் பந்தகா சத்தியகா மோக்ஷா சத்தியகா ஆனால் மோ ஆரம்பிக்கப்படுற மோக்ஷன் நித்தியம்னு சொன்னால் அதுக்கு எந்த நியாயம் இருக்கு அப்பா தர்க்கவே ஒன்று யுக்தியே பொருந்தாதே இந்த அத்வைத சித்தாந்தத்தை தவிர மற்ற சித்தாந்திகள் மோக்ஷ ஆரம்பவாதிகள் மோட்ச ஆரம்பவாதிகள் மோக்ஷத்தியவாதிகள் மோக்ஷத்தியவாதிகள் மோக்ஷ ஆரம்பவாதிகள் ஞாபகம் வச்சுங்க மோக்ஷ சத்திய மோக்ஷ ஆரம்பம் ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷன் எது சத்தியமோ அது ஆரம்பிக்காது எது ஆரம்பிக்கமோ அது சத்தியம் கிடையாது அதனால தான் இது ரொம்ப பவர்ஃபுல் அத்வைதம் இல்லை சுவாமிஜி நம்ம விவகாரத்தில் வந்து வேதாந்தம் எல்லாம் படித்து ஒரு மனஷ் சாந்தி கௌடபாத காரியம் படிக்க படிக்க நமக்கு இன்னும் வந்து மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி மோர் அண்ட் மோர் பீஸ் எல்லாம் வர்றதே அப்படின்னா அது பீஸ் அது நீ நினச்சிட்டுருக்க அது வர்றதேன்னு நினச்சிட்டு இருக்க ஞாபகம் வச்சுக்கோ அதுவும் ஆபேட்சிக்க சாந்தி ஆத்திய சாந்தி உன்னுடைய ஸ்வரூபம் ஆத்திய சாந்தி உன்னுடைய ஸ்வரூபம் ஆத்தியந்தி ஸ்வரூப ஞானத்தினால அந்த ஏற்படுற சாந்தி தான் ஆபேஷிக்க சாந்தியிலேயே ஹையஸ்ட் சாந்தி அவ்வளோதான் சொல்லணும் புரியுறதோ அப்சல்யூட் ஆனந்தத்தை அப்சல்யூட் ஆனந்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால இப்படி சொல்லணும் அப்சல்யூட் ஆனந்தத்தை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால ஓம் மைண்டில் எல்லாம் எப்படி இங்கிலீஷை கலக்கிறோம் பாருங்க ஆனந்தம் இருக்கு அதில் ஹையஸ்ட் ரிலேட்டிவ் ஆனந்தம் என்ன தெரியுமோ ஹையஸ்ட் ரிலேட்டிவ் மித்யா ஆனந்தம் எப்படி ஹையஸ்ட் ரிலேட்டிவ் மித்யா ஆனந்தம் அதாவது பரமோத்தம ஆபேட்சிக்க சாந்தி சம்ஸ்கிருத பாஷையில் சொல்லணும்னா பரமோத்தம ஆபேட்சிக்க சாந்தி ஆத்திய சாந்திஸ்வரூப ஜானேன அந்த பவதி ததபி மித்யா தித்யா அப்படி சொல்கிறோம் நம்ம இப்போ அவர் சொன்ன பாருங்கள் எப்படி இல்லாமல் அவரை காரணம் பண்ண பிறகு அவர் கதி போய் என்ன பண்ணார்ன்னா அப்படிதான் சொல்லணும் இதெல்லாம் தான் சுவாரஸ்யம் இதனால ஒரு கதி கெட்டுப்பா என்ன பண்ணார் பந்தஹா அநாதிகி அப்படின்னு விட்டார் சரி பந்தஹா அநாதிகின்னு நீ சொல்றியே பந்தஹா அநாதிகின்னு சொன்னா அது சாந்தாவா அனந்தாவா அடுத்த கேள்வி பந்தஹா அநாதிகின்னு சொன்னா அது சாந்தாவா அனந்தாவான் சாந்தானா மோக்ஷ ஆரம்ப அனந்தானா அனிர்மோட்ச பிரசங்க பந்தஹா அனந்தான்னு சொன்னா என்ன தோஷம் வரும் அனிர் மோக்ஷ பிரசங்க தோஷம் வரும் அப்புறம் பந்தஹா சாந்தம் அந்தத்தோட இருக்கு என்ன தோஷம் வரும் மோக்ஷ அனித்ய தோஷம் வந்துடும் அனித்ய மோக்ஷமா ரெண்டுதான் சாய்ஸ் இத சத்தியம் இந்த உலக வாழ்க்கை உண்மைன்னு நினைச்சுட்டா ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது அனித்ய மோக்ஷம் இல்லாட்டி அனிர் மோக்ஷம் அது நமக்கு இஷ்டமா அனித்திய மோட்சத்தை எவனா விரும்புவானா நித்திய மோட்சத்தை தான் விரும்புவான் அனிர் மோக்ஷத்தை விரும்பி எவனால் சாதனத்தை பண்ணுவானா பண்ண முடியாது ஆஹ அவுட் அதனால் என்னாச்சுன்னா சரிப்பா எங்கள் வாத்தியார் இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தார் நானும் அதையே பழகி போயிட்டேன் அப்படின்னா மாறி கட்சிக்கு இல்லை இத்தனை வருஷமா நான் இப்படியே விபூதியை வச்சுட்டு நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லிகிட்டே இருந்தேன் என்ன பண்றதுன்னு போறோம் அதெல்லாம் சொன்னதுனால தான் எல்லாம் கிடைச்சது என்ன பண்றது பாருங்கை தவிர யான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெரியனும் வேண்டேன் இப்படி இமோஷனல் அட்டாச்மெண்ட் என்னத்துக்குப்பா என்னத்துக்கு போறும் விட்டுடும் அப்படின்னா அது விடாது அது கடைசியில் அது தான் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் நம்ம நம்மளாக ஆசைப்பட்டு விரும்பி போன ஒன்றுலேருந்தே இன்னொன்றுக்கு மாற்றிக்கிறது நமக்கு பிடிக்காது முடியுமா பாருங்கள் ட்ரை பண்ணு நாமளாக என்ன பண்ணோம் இந்த சம்சாரம் எல்லாம் நமக்கு பிடிக்கலை போகிறோம்ப்பா எப்போ பார்த்தாலும் பணம் பதவி புகழ் பிடிச்சி போச்சு உங்கள் விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிவிட்டு இறைவனே அவர் வந்து அவர் என்ன அது பழச்சுவை அமுது அன்னை அருகற்கு அரிது இப்படிலாம் சொல்லி இதில் வந்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கு நான் அதை வேண்ட இதை நான் ஆசைப்பட்டு தானே இதுக்கு வந்தேன் அதுலேயும் ஒரு காலத்தில் ஆசைப்பட்டு தெரிஞ்சேன் அப்புறம் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு தூக்கி போட்டேன் எட்டி எட்டி பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கலை எவ்வளோ எட்டினாலும் அதுக்கு மேலே அது போயிட்டே இருக்குது என்ன அமெரிக்காவுக்கே அதிபதியானாலும் தேவேந்திரனை பார்க்க வேண்டியிருக்கு அவர் தேவேந்திரன் விஷ்ணுவை பார்த்துட்டு இருக்கார் விஷ்ணு சிவனை பார்க்குறாருண்ணா மாற்றிப்பேனா போட்டுங்க சிவன் விஷ்ணுவை பார்க்குறாருண்ணா அப்புறம் கடைசியில் திருஷ்ணாவதீம் கோ ஆசையின் ஆசைக்கு எல்லே எங்கே நர் பர்தரி திருஷ்ணாவதீம் கோ எங்கே முடிவு இருக்கு அதெல்லாம் பார்த்தோம் நம்ம அவர்கிட்ட போனால் அவருக்கும் ஆசை இருக்குன்னா கடவுள் இவெல்லாம் நம்ம ஆள் நம்ம கட்சி வெளியில் விட்டுறாத பட்டியை போட்டு தட்டு இல்லாட்டி இல்லாட்டி எல்லாரையும் கடத்தி கொண்டு போய் ரூமில் வச்சுக்கோ கையெழுத்தை வாங்கிட்டு விடு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா கிடக்கிறது உலகத்தில் எல்லாம் நடந்துட்டுருக்கே அப்போ இங்கேருந்து போனால் அங்கே ப்ராப்ளம் நம்ம சும்மா இதுக்காக ஜோக்காக சொல்கிறேன் நம்ம விஷ்ணுவையும் சிவனையும் கும்பிடலான்னா அவங்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வச்சும் அவங்களே நிஜமாக சண்டை போடுறாங்களான்னு தெரியல இந்த எம்ஜிஆர் சிவாஜி ஒரு காலத்தில் உண்டு இப்போ என்ன கமலஹாசன் ரஜினியா இது மாதிரி விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் சண்டை நம்ம வச்சுருக்கோம் நிஜமாக வந்து அவர் என்ன இவர் அவர் அவர் வீட்டுக்கு போகிறார் அவர் இவர் வீட்டுக்கு வர்றார் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக இருக்காங்க ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ரெண்டு பேரையும் பிரித்து வச்சுன்னு சண்டை போட்டுகிட்டு இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க சாதாரணமாக அது வந்து ஒரு நியூஸ் வந்துடும் கமலஹாசனும் ரஜினியும் சந்தித்தார்கள்ன்னு அது ரொம்ப முக்கியமான நியூஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஏதோ பிரம்மா விஷ்ணுவும் பார்த்துட்ட மாதிரி சிவன சிவனும் விஷ்ணுவும் பார்த்துட்ட மாதிரி ஒரு நியூஸு போய்ட்டு போட்ட போய் இங்கிருந்து நம்ம வந்து அதுக்கு போயிட்டோம் வைராக்கியத்தை அடைஞ்சு அதுவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது மனித பிறவியும் வேண்டுவதேன்னு சொல்ல வேண்டியிருக்கு ஆகையினால அதையும் தாண்டி போகணும்னா போரும்பா இதுவே நல்லா இருக்குன்னா அது யுக்தி பூர்வமாக பார்த்தா ஜீவனுக்கு அந்த ஜீவத்தன்மை போகாது ஆகினால அடியோட நீக்கிறதுக்கு உபாயம் நீக்காதையும் என்ன சேஷம் மயா கல்பித்தம் ஜீவேஸ்வர ஜெகத் புத்தியை நிஷேதம் பண்ணு ஜீவேஸ்வர ஜெகத் விவேகமே நீ சம்சாரத்துலேருந்து விலகணுங்கிறதுக்காக சொன்னது கடைசியில் இன்னொரு விசேஷமான சம்சாரத்தில் போய் மாட்டிக்காதே சாலோக சாரூப சாமீப சாயுஜியம் எல்லாம் சங்கராச்சாரியை அடுத்த ஸ்லோகத்தில் எடுத்துட்டார் இந்த மோக்ஷம் வந்து ஆரம்ப பந்த மோக்ஷம்ங்கிறது ஆரம்பத்திலேயும் இல்லை கடைசியிலும் இல்லை இப்போ இடையில இருக்குன்னு வச்சுப்போமேன்னா இடையில இருந்தாலும் அது இல்லாததுக்கு சமானந்தான் ஆதவ் அந்தேச்ச எது நாஸ்தி வர்த்தமானே பி தத்தா அதாவது ஆரம்பத்திலையும் பந்த மோக்ஷம் இல்லை முடிவிலையும் பந்த மோட்சம் இல்லை இடையில மாத்திரம் பந்த மோக்ஷம் இருக்குன்னு சொன்னால் அந்த பந்த மோக்ஷமும் எப்படி சத்தியமாகும் எது துவக்கத்திலும் அது வந்து சொப்னத்துக்கு சொன்ன திருஷ்டாந்தம் அங்கே சொப்னம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் இல்லை முடிஞ்ச பிறகும் இல்லை சொப்னம் பார்த்துட்டு இருக்கிற போதும் இருக்கிற மாதிரி இருக்கே தவிர அது இல்லவே இல்லை அதே மாதிரி இந்த ஜாக்ரத் பிரபஞ்சமும் அப்படின்னு சொன்னார் இதை நாம் என்ன பண்ணுறோம் பந்த மோட்சத்துக்கு சொல்கிறோம் பந்த மோட்சம் இருந்ததும் பந்த மோட்சம் இருக்க போவதும் இருக்கின்ற காலத்திலும் பந்த மோக்ஷம் இல்லவே இல்லை ஆக நீங்க இதுக்கு பந்தத்துக்கு வேணாலும் போட்டுங்கோ மோட்சத்தை விட்டுடுங்கோ பந்தம் பந்தம் இப்பொழுது இருக்கு இருக்குன்னு நீ நினைச்சுருக்கிய இந்த பந்தத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறிய இது வாஸ்தவமாக இல்லவே இல்லை விதத்தை சதுசா சந்தா வித்தத்தை விதை சதிருஷா சந்தா அவிதா இவ லக்ஷிதாக அது வந்து பொய் மாதிரி பொய்க்கு ஒப்பாக அது கருதப்படுகிறது அவிதாக ஏவ அப்படிதானே படித்தோம் அதிதாக அவிதாக அது உண்மை இல்லாதது அவிதத்தானா சத்தியமானது அது பொய்யாக காட்சி அளிக்கிறது அது பொய்யானது காட்சி அளிக்கிறது அவிதாயுவ லக்ஷித்தாக யாரால பெரியோர்களால் அந்த பொய்யாக காணப்படுகின்றவைகள் உண்மை அல்ல அவை பொய்யு என்று பெரியோர்களாலும் மெய்ப்பொருளை உணர்பவர்களாலும் அது அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த ஸ்லோகத்தையே பார்ப்போம் நம்ம அந்த அத்வைத பிரகரணம் புஸ்தம் பா எதா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் வைத்தட்சிய பிரகனமாக ஆ வைத்த பிரகடனம் ஆ வைத்திய பிரகடனம் ஆறாவது ஸ்லோகம் மூடைகி லக்ஷிதாக பார்க்குறோம் லோகே மூடைகி அதான் தெரியாது கவனிக்கலை நான் அதாவது அந்த பொய்யை மெய்யாக மூடர்கள் கருதுகிறார்கள் அப்படிதான் அர்த்தம் பொய்யை மெய்யாக மூடர்கள் கருதுகிறார்கள் அவி லக்ஷிதாக மூடைஹி அவிதா இவ லக்ஷிதா அது பொய்தான் பொய்யாக இருப்பினும் அதை மெய்யாக கருதுகிறார்கள் மூடர்கள் சரி இந்த பந்தமும் மோக்ஷமும் பிரயோஜனம்தான் மோக்ஷங்கிற ஒரு பிரயோஜனம் கிடைக்கிறத இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த மோக்ஷங்கிற பிரயோஜனம் கிடைக்கிறதும் மித்தியாங்கிற பிரயோஜனவத்வம் சத்தியத்துவ நிரூபணார்த்தே நது அப்படின்னு அர்த்தம் அதாவது பிரயோஜனம் எத்தையற்ற பிரயோஜனம் எத்தையற்ற பிரயோஜனவத்வம் தத்த தத்திர சத்தியத்துவம் இது வியாப்தி எங்கெங்கு பிரயோஜனம் இருக்கிறதோ அங்கெங்கு சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்னு சொல்லுகிறான் பூர்வபக்ஷி அதுக்கு சொல்கிறார் எத்தையற்ற பிரயோஜனவத்வம் தத்ததற்ற சத்தியம் இது வியாப்தி நபதி சொப்னே வெபிச்சாரா சொப்னத்தில் மாறுகிறது சொப்னத்தில் வந்து அங்கேயும் பிரயோஜனம் இருக்குது இங்கே ரொம்ப பசியோடு படுத்திருக்கிறோம் அங்கே சாப்பிட்டுட்டான் ஆனால் முழித்து பார்த்தா இங்கே திரும்ப பசியோட பசி கண்டினியூ பண்ணுறதுன்னா அது எப்படி அந்த பிரயோஜனம் இந்த பிரயோஜனத்தோடு சேரும் ஆ சப்ரயோஜனத்தா தேஷாம் சொப்னே விப்ரதி பத் தே இந்த இப்ப வந்து சாஸ்திரத்தை படிச்சு இங்கே மோட்சம் அடைஞ்சுட்டோம்னு வச்சுப்போம் திடீர்னு சொப்னத்தில் வந்து துண்டாடி இருந்தோம்னா என்ன பண்றது சொப்னத்தில் திண்டாடி இருக்கோம்னா அது சுவாமிஜி அது வாசனாஜன்யம்னா சும்மா இருக்கு வாசனாஜன்யமா இருக்கட்டும் அப்பனா இந்த வாசனை இன்னும் உள்ள போல அர்த்தம் அது வாசனாஜன்யம்னா ஞா வச்சுக்கோப் ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிற பந்தம் ஒருவேளை பந்தத்திலே இருக்கும்னு வச்சுப்போம் ஜாக்கிரதவஸ்தையில் அப்புறம் வந்து நமக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது ஞானம் அடையணும்னு ஆசை இருக்குது ஒருவேளை சொப்னத்தில் மோட்சம் அடைஞ்சிட்டோம்னா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்வப்னத்தில் மோட்சம் அடைஞ்சிட்டோம் சொப்னத்தில் மோட்சம் அடைஞ்சிட்டு ஜாகிரத வஸ்தையில் முழிச்சு பார்த்தா அதே தலைவலி சொல்கிறது சே அந்த சொப்னம் அப்படியே கண்டினியூ பண்ணால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறோம் எதுவுமே கண்டினியூ பண்ணாது ஏன்னா இதுவும் சொப்னம் வரும்போது ஜாகிரத் கண்டின்யூ ஆகிறதில்லை ஜாகிரத சொப்னம் கண்டின்யூ ஆகும்போது ஜாகிரத அவஸ்தையும் கண்டின்யூ ஆறதில்லை ஆக இதை இதை அது பொய்யாக்குகிறது அது இதை பொய்யாக்குகிறது ஆக கடைசியில் நினச்சி பார்த்தா என்னென்னா உண்மையிலே எல்லாம் பொய்ங்கிறத சொ வேற புரிய வைக்கிறது அது வேறு ஒன்று உட்காந்துருக்கேன் எதுவுமே இல்லைங்கிறத சுசுப்தி வேற புரிய வைத்து கொண்டிருக்கிறது ஆகவே சைத்தன்ய வத்திரிக பிரபஞ்சா நாஸ்தி சைதன்ய வெத்திரிக பிரபஞ்சா நாஸ்தி திருக்கு இப்போ பாருங்கள் ரெண்டு விஷ விஷயத்தை கவனிச்சு அப்போ திருக்கு திருஷ்யம் நம்ம இப்படி தான் ஆரம்பிக்கிறோம் சாஸ்திரத்தில் அறிபவன் அறியப்படு பொருள்னு சொல்கிறோம் அரிபவன் வேறு அறியப்படு பொருள் வேறுன்னு சொல்லிவிடுறோம் ஆனால் அதோட பாடம் முடியறதான்னா அறியப்படு பொருள் அறிபவனுக்கு வேறாக இல்லை இது அடுத்த பாடம் முதல் பாடம் என்ன அறிபவன் வேறு அறியப்படு பொருள் வேறு ஆனால் இதை பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஜான் எப்படி இருக்கான் அறியப்படு பொருளையே அறிபவனாக நினச்சிட்டு இந்த உடம்பு மனசு புத்தியெல்லாம் அறியப்படு பொருளாக அறிபவனா உடல் மனம் புத்தியெல்லாம் அறியப்படு பொருள் அறியப்படு பொருளையே அறிபவனாக நினைத்து கொண்டிருக்கிறான் வேதாந்தம் படிப்பதற்கு முன்பு வேதாந்தம் படிப்பதற்கு முன்பு அறியப்படு பொருளாகிய உடல் மனம் புத்தியையே அறிபவனாக நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் வேதாந்தம் படிக்கிற போது என்னாகிறது உடல் மனம் புத்தி அறியப்படு பொருள் அறிபவன் உடல் மனம் புத்திக்கு வேறானவன் என்று அறிந்து கொள்ளுகிறான் அதோட பாடம் முடிகிறதான் இல்லை அறிபவனுக்கு வேறாக அறியப்படு பொருள் இல்லை என்ன உதாரணம்னா கனவு உதாரணம் அறியப்படு பொருளுக்கு வே அறிபவனுக்கு வேறாக அறியப்படு பொருள் இல்லை கனவுல தான் நானும் இருக்கேன் கனவுல தான் பொருள்கள் இருக்கின்றன நான் தான் பொருள்களாகவும் இருக்கிறேன் நான் தான் மனிதர்களாகவும் இருக்கிறேன் எல்லாம் நான் தான் எஸ் சாட்சா பிரபோத சமய அத்வயம் சுவாத்மானமே சாட்சாத் குருத்தே பகிஹீவ உத்பூதம் வாஸ்தவம் அங்கே சண்டை போட்டவன் என்னோட சண்டை போட்டவனும் நான் தான் அங்கே என்னை வந்து ஆதரிச்சவனும் நான் தான் அங்க ஹிந்துவா இருந்தவனும் நான் தான் அங்க கிறிஸ்தவனா இருந்தவனும் நான் தான் அங்க இஸ்லாமியனா இருந்தவனும் நான் தான் வைஷ்ணவனாக இருந்தவனும் நான் தான் எதுல எல்லாம் நான் தான் இன்னும் வரப்போறது பாருங்கள் சில வரும் படிச்சா அங்க எல்லாமே நான் தான் அங்க திரஷ்டாவுக்கு வேறாக திருஷ்யம் இல்லவே இல்லை ஆனா திரஷ்டாவுக்கு வேறாக திருஷ்யம் இருந்த மாதிரி இருந்ததுன்னு ஜாகிரதல புரியறது ஜாகிரத அவஸ்தையில புரியறது அங்க திரஷ்டு திரஷ்ய திருஷ்ய திருக்கு திருஷ்ய பேதம் இருந்ததுன்னு ஆனால் ஜாக்கிரத அவஸ்தைக்கு வந்தவொடனே என்ன சொல்கிறேன் திரிகேவ திருஷ்யத்தே நூ திருஷ்யம் தற்ற ஆஸ் ஆசீத் அங்கே பொருள் இல்லவே இல்லைன்னு புரிஞ்சு அதே தான் இதே தான் இங்கேயும் என்ன சொல்கிறோம் வேதாந்தம் படித்த உடனே புரிஞ்சுக்கிறோம் சிஷியனும் நான் தான் குருவும் நான் தான் எல்லாம் நீங்கள என்ன புரிஞ்சுக்கிறீங்க பாடம் செல்லின்னு இருக்கிற குருவும் நான் தான் சிஷியர் இங்கே பாடம் கேட்டுருக்கிற எல்லாரும் நான் தான் மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் இது எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காகிறதோ அதுதான் ஐக்காத்மியவாத எஸ் சர்வாணி பூத்தானி ஆத்மன்யேவனு பசிய சர்வூத்து சாத்மான தத்தோன விஜுகுசத்தை என் சி பூத்தி ஆமைவாஜான திறக்கோகாத் ஈகயுக்தமதன்தே வினயசம்பேவிஹுஸ்வாக்கித மம்ூத்தி பரமேஸ்வரம் வினியனியம் யூஷியான கிருஷ்ணனுக்கு தான் ரைட்டா என்ன சொல்றதுக்கு எனக்கும் ரைட் இருக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு மத்ஸி நேஷ்வா நூத்தி பசியமே யோகமேஸ்வரம் நச்ச பூதஸ்தா மமாத்மா பூதபாவனா எல்லாத்தையும் இதே தான் எவ்வளவு படித்தாலும் என்ன சுவாமி சாரம்னா பிரம்ம சத்தியம் ஜகன்மித்யா ஜீவோ பிரம்மை பிரம்மந்தான் சத்தியம் ஜகத்து மித்யா ஜீவந்தாம் பிரம்மன் பிரம்மந்தான் ஜீவரூபமாக தோன்றுகிறது எல்லாம் புரிஞ்செடுத்து இந்த மூணுதான் புரியலேன்னு வச்சுக்கோம் பிரம்மன் தான் சத்தியம் ஜெகத் மித்ய ஜீவன் பிரம்மன் இது ஒன்று தான் புரிய மாட்டேங்கிறது இத்தனை வருஷமா படிச்சு அப்படின்னா வேதாந்தம் புரியவே இல்லைன்னு அர்த்தம் இது நல்லா புரியுறது இந்த உலகம் தான் ஏன் இப்படி இருக்குன்னு புரியலன்னா நல்லது அப்போ உனக்கு வேதாந்தம் புரிஞ்சுடுச்சு எனக்கு இது நல்லா புரியுறது பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நான் பரகாங்கிறது ஸ்பஷ்டமாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெள்ளத்தளிவாக விளங்குகிறது அதில் எனக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை ஆனால் ஏன் தான் இப்படி ஜனங்களெல்லாம் பிசாஜா பேயா அலையிறாங்களோ அதுதான் புரியவே மாட்டேங்கிறது அது புரியாது அது மாத்திரமில்லை நீ இன்னும் நல்லா புரிஞ்சின்றியானா என்ன சொல்லுவேன்னா நான் தான் பேயாக அலைஞ்சின்னு இருக்கேன் அந்த ரூபத்தில்ன்னு சொல்லுவேன் என்ன இந்த ஞானம் இந்த அந்தகரணத்துக்கு கிடைச்சிது அந்த அந்தகரணத்துக்கு கிடைக்கலை அவ்வளோதான் ஆனால் இது எவ்வளோ ரிலீவ் பண்ணுறது ஏதாவது உன்னையாவது பேதமாக பார்க்குமா ஏதோ விவகாரத்துக்கு பேதமாக பார்த்தாலும் சத்தியமாக நினைக்குமா ஏதோ விவகாரத்தில் பேதமாக பேசுகிறோம் விவகாரம் பண்ணுறோம் ஆனால் சத்தியமாக நினப்போமா நம்ம காரியமெல்லாம் இப்போ க்ளாஸே சத்தியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் சத்தியம் இல்லை உட்கார்றதும் சத்தியம் இல்லை ஆனால் அது என்னது அது உண்மை மாதிரி இருக்குது உண்மை இல்லை இதை தவிர வேறு வழியே இல்லை உபதேசத்துக்கு தஸ்மாகயோஜனத்தா பிரயோஜனம் இருக்கிறதுனால இங்க ஞாபகம் வச்சுங்க சங்கராச்சாரிய சொல்ற வைத்தே கிருத்த வியாக்கியான ஸ்லோகவ் இக சம்சார மோக்ஷ அபாவ பிரசங்கேன ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடுற அங்கே வந்து வைத்தே கிருத்த வியாக்கியான ஸ்லோகவ் வைத்த பிரகடனத்திலேயே இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டோம் ஆனால் அங்கே வந்து ஜாகிரத் பிரபஞ்சா மிச்சியான் புரிய வைக்கிறதுக்காக சொப்ன பிரபஞ்சத்தை சொல்லி சொப்ன ஜாகிரத் பிரபஞ்ச விஷயத்தில் விசாரம் பண்ணப்பட்டது அதே ஸ்லோகங்கள் இங்கே சம்சார மோட்சத்துக்காக சொல்லப்பட்டதுங்கிற கிராஜர் ஆக சம்சாரமும் மோக்ஷமும் இல்லவே இல்லை சம்சார மோட்சம் ஆரம்பத்திலும் இல்லை முடிவிலும் இல்லை இப்பொழுதும் இல்லவே இல்லை அந்த பொய்யானதை மெய்யாக மூடர்கள் கருதுகிறார்கள் சொப் பிரயோஜனம் என்பது ஸ்வப்னத்தில் மாறுபடுகிறது எனவே தொடக்கமும் முடிவும் உடையதால் இவைகள் தேன என்ன அர்த்தம் சம்சார சம்சார மோக்ஷம் சம்சார மோக்ஷன்னு போட்டுங்க சம்சார மோக்ஷ் சம்சார மோக்ஷம் என்னையும் சேர்த்து படிக்கிறதுனால சம்சார மோக்ஷ என்னாச்சு தேங்கிறது சம்சார மோக்ஷ் மித்யவ கலு அது பொய்தானே என்று பெரியோர்களால் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது இதை விளக்கி சொல்கிறார் மேலும் இந்த மித்யாத்வ நிரூபணம் தொடர்கிறது பார்ப்போம் சர்வே தர்மாஷா ஸ்வப்னே सर्वे ைத்தன்குமாஸ் காய யத்தே மிஷா சர்வே தர்மா மிருஷா மிருஷான்னு சொன்னா மித்யான்னு அர்த்தம் எல்லா தர்மங்களும் தர்மம்னா இந்த இடத்துல ஜீவர்கள் விஷயங்கள் நான் இது ஒன்று சொன்னேன் அதை அப்படியே விட்டுவிட்டேன் நான் அறிபவன் வேறு அறியப்படு பொருள் வேறுன்னு நினைக்கிறோம் அப்புறம் அறிபவனுக்கு வேறாக அறியப்படு பொருள்னு சொல்கிறோம் அறிபவனுக்கு வேறாக அறியப்படு பொருள் இல்லைன்னு சொல்கிறோம் அப்புறம் என்னென்ன அறியப்படு பொருளும் இல்லை அறிபவனும் இல்லைன்னு சொல்லும் இப்படி தான் மெத்தட் முதல்ல இப்போ இப்போ சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஞாத்தா வேறு ஞேயம் வேறேன்னு சொல்கிறோம் அப்புறம் ஞாத்ரிஞேய பேதா நாஸ்திங்கிறோம் கடைசியில் என்ன சொல்கிறோம் ஞாத்ரிஞேயமே கிடையாதுன்னு சொல்கிறோம் ஞாத்தாவது ஞேயமாவது ஞானமாவது ஞான கரணமாவது எதுமே இல்லைன்னு சொல்லி நீக்க இப்ப நம்ம கனவுல தான் இருக்கோம் நீங்க எல்லாம் முழிச்சுப்பீங்கன்னு நினச்சுன்னு கனவு ஜாக்கிரத அவஸ்தான் நமக்கு வந்து இது மகாஸ்வப்னம்னா இது மகாஸ்வப்னம் இது ஒரு தீர்க்கனம் அது என்ன சொனம் ஹிரஸ்வஸ்வப்னம் என்ன இது அது அல் இது மகாஸ்வப் அல்பஸ்வப்னம் மகாஸ்வப்னம் அது ஒரு பொய் இது ஒரு பொய் பொய்க்குள்ள தெரிகிற பொய் அவ்வளோதான் இது மகா பொய் அது சின்ன பொய் இது குண்டு பொய் அவ்வளோதான் சர்வே தர்மாக மிருஷா அவர் எது சொல்கிறார் ஸ்வப்னத்தில் சொல்கிறார் சர்வே தர்மா மிருஷா ஸ்வப்னே சர்வே தர்மா மிருஷாக தமிழில் என்ன எழுதியிருக்குது பார்க்குறேன் நான் பார்த்து ஸ்வப்னத்தில் எல்லா பதார்த்தங்களும் சரீரத்துக்கு உள்ளேயே காணப்படுவதால் மிச்சையே அவகாசமில்லாத இந்த பிரத்யக் பிரம்மனிடத்தில் பதார்த்தங்களின் பார்வை எப்படி உண்டாகும் சரி எல்லாம் சொப்னத்தில் எல்லாம் வந்து மிருஷா அது தெரிகிறது நமக்கு ஜாக்கிரத அவஸ்தையை வச்சுன்னு தானே அவங்க அதை வச்சுன்னு பேசினாங்க க்ஷணிக விஜானவாதிகள்லாம் க்ஷணிக விஜானவாதி இல்லை அந்த பாக்கியார்த்தவாதி பேசினா அதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப யோசிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரீரீடிங் ரீரீடிங் ரீரீடிங் திரும்ப திரும்ப பார்க்கணும் இதெல்லாம் சாதாரணமான ஸ்லோகங்கள் கிடையாது அங்கே வந்து விபர்யாசகான்னு ஒரு வாக்கியம் வந்தது இல்லையா ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம் நான் இப்போ தான் பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி தான் இருபத்தி ஆறாவது இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் நிமித்தம்னா சதாச்சித்தம் சம்ஸ்பிருஷத்யத்வசுத் திருஷு அனிமித்தோ விபர்யாசா கதம் தசிய பவிஷ்யத்தி அது அவங்க லாஜிக் இன்னும் நிறைய இருக்குது நான் அதெல்லாம் சொல்லலை ஜாஸ்தி அவங்க நிறைய சொல்கிறாங்க கௌடபாதாச்சாரியார் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறார் சைதன்யத்துக்கு ஏது விபர்யாசம் அப்படின்ட்டு போயிடுறார் முடிச்சுட்டார் அவர் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு பொய்ப்பொருள் வரணும்னா ஒரு மெய்ப்பொருள் இருந்தால் தான் பொய்ப்பொருள் தோன்ற முடியும் என்ன இப்போ ஜாகிரத அவஸ்தை சத்தியமாக இருக்கிறதுனால தான் மித்யாவான ஸ்வப்னாவஸ்தை இருக்குது ஆக மித்யா சொப்ன அவஸ்தைக்கு சரியானது ஒன்று இருக்குது சரியானது ஒன்று இல்லைன்னா தப்பானது ஒன்று நடக்க முடியாது ஆ கனவை நான் வந்து தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நனவை தப்புன்னு ஒத்துக்க முடியாது ஏன்னா சரியானது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா சரியானது ஒன்று இருந்தால் தானே சரியானது ஒன்று இங்கே இல்லை சொப்னம் தப்பு சொப்னம் வந்து தப்பானது அதில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னா இது ஒரு அர்த்தம் இருந்து நான் சொல்லலேது அங்கே நான் சொல்லவே இல்லை சொப்னம் வந்து நாங்கள் சொப்னத்தை மிச்சியான்னு ஒத்துக்கிறோம் ஆனால் ஜாகிரத மிச்சியான்னு ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா ஜாகிரத அவஸ்தை சத்தியமாக இருக்கிறதுனால தான் மித்யாவஸ்தை இது நம்ம என்ன சொல்கிறோம் இந்த திருஷ்டாந்தமே எதுக்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஜாகிரத மிச்சியான்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் சொப்னத்தை எடுத்துகிட்டு இருக்கோம் அவன் என்ன சொல்கிறான்னா ஜாகிரத்தை வந்து சத்தியங்கிறதுக்கு பிரமாணம் சொப்னம்னா அதுதான் இது அதை வச்சுன்னு இதை புரிஞ்சிக்க வேண்டாமா இது சத்தியம்னு இப்படின்னா இல்லப்பா இதை சத்தியம்னு நினைச்சு நினைச்சுட்டா மோக் எங்க கிடைக்க போறது அப்படின்னா அது கிடையாது நீதோ இப்படி ஒப்பை தின்னுப்ப அதெல்லாம் கேட்காதுங்கிற மாதிரி பேசுறான் அப்புறம் இது இது அப்படின்னா சைதன்யம் தெரிஞ்சாகணும் நமக்கு சைதன்யம் தான் சத்தியம்னா சைதன்யம் சத்தியம் இது மித்தியான்னு சொன்னா அப்புறம் துவைத்தம் இருக்கு அப்ப நம்ம சொன்னா மித்தியான்னு சொல்லலை அவன் என்ன சொல்றான் இது பொய்யுங்கிற அப்ப அது மெய்யுங்கிற மெய்யான ஒன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு பொய்யான ஒன்று இருக்கத்தானே வேணும் ஆகவே பொய்யும் மெய்யேன்னா எப்படி பாருங்கள் நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி சொன்னால் அதையே விபரீதம் என்ன சொல்வது ஆகவே பொய்யும் மெய் தான் இல்லா அது இல்லைன்னா உனக்கு மெய் தெரிய போகிறது ஆகினால மெய் தெரியறதுக்கு காரணமே இந்த பொய்தான் ஆகவே இந்த பொய்யும் மெய் தான் அப்படி சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம் அதில் பொய்யே கிடையாது அதுலேருந்து மெய்யும் தோன்றல பொய்யும் தோன்றல அப்படி சொல்லி கதம் விப்பர்யாசகா சொல்லிவிட்டார் அங்கே சொல்லப்பட்ட கருத்து இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் இங்கே இது இன்னும் அதோடைய சாஸ் அதனுடைய வாசனை இருந்துன்னு இருக்கு இந்த கணிக்க விஜய் நிறைய யோசித்து பார்த்தா இன்னும் சில விஷயங்கள் தெரியும் அந்த கணிக்க விஜயானத்தில் ஒரு மூணு பாயிண்ட் புதுசாக சொல்கிறேன் வேணா நோட் பண்ணி வச்சு அது யோசித்ததுனால சொல்கிறேன் அதை நான் சொல்லணும்னு இப்போ நான் நினைக்கலை சொல்கிறேன் அதில் இது ஒன்றும் இல்லை சொன்னதே தான் அதுக்கு ஒரு கொஞ்சம் இதை இன்னும் நம்ம பிடிச்சி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும் அதாவது சைத்தன்யம் கணிக்கம் ஒரு லக்ஷணம் சைத்தன்யம் கணிக்கம் சைத்தன்யம் அந்யோன்ய விலட்சணம் இது கணிக விஜயானம் சைத்தன்யம் அந்யோன்ய விலக்கணம் அப்புறம் அந்யோன்ய சாதிருஷ்யம் இது மூணு இருக்கு அதில் அதெல்லாம் உட்காந்து வியாக்கியானத்துக்கு மேலே வியாக்கியானம் பார்த்தா அதெல்லாம் தெரியறது இதுலாம் ஒரு க்ளாஸ் எடுத்தாச்சுன்னு சொன்னால் அஞ்சு நாளைக்கு படிக்கணும் அப்போ தான் இதெல்லாம் பண்ண முடியும் நம்ம படிக்க வேண்டியிருக்கு இதையும் பண்ணுறோம் பரவாயில்லை மோசம் இல்லை மோசம் இல்லை தப்பாக ஒன்றும் கொஞ்சம் இன்னும் சொல்லலாம் இன்னும் சொல்லலாம் இன்னும் சொல்கிறதுக்கு அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது சொல்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு என்னது சைத்தன்யம் க்ஷணிக்கம் சைத்தன்யம் அந்யோன்ய விலக்கணம் அப்புறம் அந்யோன்ய சாதிருஷ்யம் இது என்னன்னு சொல்லிடுறேன் சைத்தன்யம் கணிக்கம்னா என்ன ஒரு சைத்தன்யம் இன்னொரு சைத்தன்யம் இல்லை இதா அவங்க சொன்னாங்க அங்கே அங்கே சொன்னது என்ன ஒரு சைத்தன்யம் இன்னொரு சைதன்யம் இல்லை அதனால என்னென்னா அந்த சைதன்யம் இந்த சைத்தன்யம் வேற வேற சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் இந்த சைதன்யமும் வேற வேற சைத்தன்யம் அப்போ ஏன் இதை சைதன்யங்கிற அப்படின்னா சைத்தன்ய சாதிரியம் அது மாதிரியே இதுவும் இருக்குது அப்படின்னா இதுதான் க்ஷணிக விஜான மதம் புரியாது புரியாதுங்கிறது புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இது அவங்களுடைய சித்தாந்தம் சைத்தன்யம் கணிக்கம் சைத்தன்யம் அந்யோன்ய விலக்கணம் சைத்தன்யம் அந்யோன்ய சாதிருஷ்யம் ரெண்டும் அது மாதிரியே இருக்கு அது மாதிரியே இந்த சைத்தன்யம் அப்போனா எப்படி நமக்கு கண்டினியூஸாக ஞானம் வந்துட்டுருக்குன்னா அது ஒன் அது மாதிரியே இது இருக்குது அது மாதிரியே இது இருக்குது ஆனால் இது வேறு அது வேறு அது மாதிரியே இது இருக்குது அது மாதிரியே இது இருக்குது ஆனால் அது வேற இது வேற ஆனால் அது உடனே போயிடுறது ஒரு சைத்தன்யம் பிறந்த உடனே செத்து போய்டுறது அடுத்த நிமிஷம் இன்னொரு சைத்தன்யம் பிறந்து செத்து போகிறது இப்படி போயிட்டே இருக்குது ஆனால் அந்த சைத்தன்யம் இந்த சைதன்யம் வேறு வேறு ஆனால் அந்த சைத்தன்யம் இந்த சைதன்யம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த மூணையும் சொல்கிற நீ வேறையா உண்ணா அப்படின்னு கேட்கற போதே எல்லாம் அடிபட்டு போயிடுது எல்லாம் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா அதனுடைய வருகை செல்கை ரயில் உதாரணமெல்லாம் சொன்னேன் அப்போ வருகை செல்கையை தெரிஞ்சுக்கிறது சைதன்யத்தின் வருகை சைதன்யத்தினுடைய போக்கு அதனுடைய போக்கு வரவை அறிகின்றவன் போக்கு வர உற்றவனா போக்கு வரவு அற்றவனா அவ்வளோதான் போக்குவர உடையவனா போக்குவரவற்றவனா ஆக போக்குவரவற்றவன் தான் போக்குவரவை அறிபவன் சொல்கிறோம் ஆக அவங்களுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் எல்லாமே இருக்கு அப்போ அவர்களும் வித்யா சொல்லி விடுகிறார்கள் சர்வே தர்மா சொப்பனத்தை அவர்கள் நன்றாக ஏற்றுக்கொண்டார்கள் அதே வச்சுட்டு பாக்யார்த்தமும் கிடையாதுன்னு நிரூபணம் பண்ணுகிறார்கள் பாக்யார்த்தம் இல்லைன்னு நிரூபணம் பண்ணார்கள் அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார் இவர் ஏற்கனவே சொன்னது தான் இதெல்லாம் வைத்தத்திய பிரகரணத்தில் முதல் ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய கருத்து தான் இதெல்லாம் வேணாம் நீங்கள் பார்த்து வச்சுங்கோ அதையும் அந்த ஸ்லோகத்தையும் படித்து வச்சிருவோம் நாம் வைத்தத்திய பிரகரணம் சர்வபாவானாம் ஸ்வப்ன ஆகூர் அந்தஸ்தானம்மத்தியம் நிற்கு சமூத்தே அப்புறம் அதிர்வாச்ச காலசெய்ய தேசான்ன பசியச்சேஷே நேரத்தை அதே லயன் வரும் ரெண்டாவதுல ஆ வைதிய பிரகரணம் ஒன்று இரண்டு அது வைதிரத்தில் ஆறு ஏழு முப்பத்தொன்னு முப்பத்திரண்டு இது வந்து வைத்திய பிரகரணத்தில் ஒன்று ரெண்டு ஸ்வப்னே சர்வே தர்மா மிஷா எப்படின்னா காயசிய அந்த நிதர்சனா இந்த சரீரத்துக்குள்ளே பார்க்குறோம் பெரிய பெரிய யானை பெரிய பெரிய மலை இதெல்லாம் அங்கேயும் பார்த்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்லோகத்தெல்லாம் பார்த்தா தெரியும் இந்த பார்க்கு மூணாவது பார்க்கணும் அபாவஸ்ட ரதாதீனாம் ஸ்ரூயத்தே நியாயபூர்வகம் வைத்தத்தியம் தேனவை பிராப்தம் ஸ்வப்ன ஆகு பிரகாஷித்தம் எல்லாம் உள்ளுக்குள்ளே தேராவது குதிரையாவது ரதாதீனாம் ஸ்ரூயத்தே இப்படி பார்த்தோம் இதெல்லாம் அங்கே திரும்ப நீங்கள் அதை பார்த்துக்கணும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க ஹோம் ஒர்க் பண்ணுவோம் இதையும் அதையும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சு போய்டும் காயசிய அந்தகா நிதர்சனார் உடம்புக்குள்ளே இத்தனை பொருள் எப்படி இருக்க முடியும் நம்ம சொப்னத்தில் பார்க்குறோம் அங்கே பார்க்குறதெல்லாம் வந்து பெரிய பெரிய மலைகள் நதிகள் எல்லாம் பார்க்குறோம் இங்கேருந்து திடீர்னு நான் சிட்னியிலே இருக்கேன் வச்சுங்களேன் அங்கே போகிறத்துனால அடிக்கடி போயிட்டு வரதுனால அந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரதுனால திடீர்னு சொப்னத்தில் சிட்னியில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தோன்றுறதுன்னு வச்சு அப்புறம் வந்து இங்கே முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கும் அவ்வளோ பெரிய ஊர் எப்படி இந்த உடம்புக்குள்ளே வந்தது அவ்வளோ பெரிய ஊர் அத்தனை பெரிய கிளாஸ் அத்தனை மண மக்கள் இதெல்லாம் எப்படி வந்தார்கள் சொப்னா மி முருஷான்னு அர்த்தம் அப்படி வந்ததெல்லாம் உண்மையல்ல அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அதெல்லாம் உண்மையில்ல புரியல் சுவாமிஜி இது எப்படி எப்படி உண்மை இல்லைன்னு சொல்கிறதுண்ணா இந்த அறிவுனால்தான் அந்த அறிவை இதில் உபயோகப்படுத்து அந்த ஸ்வப்னம் எப்படி சைத்தன்ய வெத்திரிக்தம் தெளிவோ அதே தெளிவை இங்கே சம்பாதி எப்படி இருந்தால் தான் இங்கே வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் வெளியில் இல்லைங்கிற ஞானம் உனக்கு இருக்கணும் அங்கே அப்படி இல்லை வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறது அந்த நேரத்தில் அது சத்தியமாக தான் இருக்குது இங்கே அப்படி இல்லை இங்கே வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குன்னாலும் ஞானம் வந்து மிச்சான்னு சொல்கிறது இப்போ நமக்கு மோட்சம் வந்து சொப்னத்தில் வேணுமா ஜாக்கிரத வசையில் வேணுமா இல்லை மோட்சமே இல்லைங்கிறீங்களே இன்னசுவாமி குழப்பம் கேட்கக்கூடாது நமக்கு வந்து இந்த மோக்ஷம் என்பதை இப்போ வியாபாரிகமாக ஒத்துக்கிறோம் மோக்ஷம் என்பது சொப்னத்தில் வேணுமா ஜாக்கிரத அவஸ்தையில் வேணுமா நமக்கு ஜாகிரத அவஸ்தையில் தான் வேணும் ஜாகிரத அவஸ்தையில் வேணும்னா ஜாகிரத அவஸ்தையை தான் விசாரம் வழி என்னென்னா ஞானம்னா ஞானத்துக்கு வழி என்னென்னா விசாரம்னா விசாரம் எதை பற்றினா வாழ்க்கையை பற்றினா அது விசாரம் பண்ணுறதுக்கு உபகாரம் சாஸ்திரம் குருன்னா எப்படி பிறகு பாருங்கள் நமக்கு வந்து நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னா என்ன வேணும்னா அறிவு வேணும்னா அறிவு எப்படி பண்ண வரும்னா ஆராய்ச்சி பண்ணணும்னா ஆராய்ச்சி எப்படி பண்ணுறதுன்னா ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னால் இந்த உலகத்தை தான் ஆராய்ச்சி பண்ணும் உன்னை ஆராய்ச்சி பண்ணு நீ பிறந்திருக்கிற உலகத்தை ஆராய்ச்சி பண்ணு இதுக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறாங்களே அந்த சக்திக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு ஆராய்ச்சி பண்ணு அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன உபாயம்னா சாஸ்திரம் வந்து உனக்கு உபகாரம் பண்ணுறது குரு வந்து உபகாரம் பண்ணுறார் குருவும் சாஸ்திரமும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உபகாரம் பண்ணுகிறார்கள் அப்படி உபகாரம் பண்றதுனால என்ன என்ன உபகாரம்னா இதெல்லாம் இல்லைன்னு உபகாரம் உனக்கு வேறாக இது இல்லை எனவே நீ மட்டும்தான் இருக்கிறாய் வேற்றுமை உண்மை இல்லை வேற்றுமை அனுபவம் பொய் வேற்றுமை அனுபவம் அனுபவம் இல்லைன்னு சொல்ல வேற்றுமை இருக்கிறது வேற்றுமை அனுபவம் இருக்கிறது அது பொய் என்ற அறிவும் இருக்க வேண்டும் அந்த பொய் என்ற அறிவும் இருக்க வேண்டும் இருந்தால் தான் மோட்சங்கிற எண்ணத்திலிருந்து நமக்கு மோட்சம் கிடைக்கும் மோட்சங்கிற அந்த விற்பி இருக்கே மோட்சம் அடையணும் முக்தி அடையணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு அந்த எண்ணத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் இதெல்லாம் இது நம்ம சாஸ்திரப்படி நம்ம படிக்கிற முறைப்படி மோட்சங்கிற எண்ணத்திலிருந்து விடுபடணும் எனக்கு பந்தங்கிற எண்ணத்துலேருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்னா மோக்ஷத்தை விரும்பணும் பந்தத்திலேருந்து விடுபடணும்னா மோக்ஷத்தை அடையணும் இங்கே மோக்ஷங்கிறது என்னன்னா பந்தம்ங்கிறது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் மோக்ஷம் பந்தம்ங்கிறது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை பந்தத்திலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறதும் பொய் பொய்யான பொய்யான பந்தத்திலேருந்து விடுபடணும்னு ஏன் நினைக்கிற பொய்யான பந்தத்திலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறதும் பொய்யா உண்மையா அதுவும் பொது சுவாமி என்னது இனி படிக்க வேண்டியது புரியுது அது ரெண்டு காரணத்தினால வரலாம் படிச்சதுனாலும் வரலாம் புரியாதனாலும் வரலாம் அப்படி வராது அந்த இதெல்லாம் உள்ளுக்குள்ள காணப்படுவதால் உடம்புக்குள்ள காணப்படுவதால் இல்லா உடலின் உள்ளே காணப்படுவதால் உடலின் உள்ளே காணப்படுவதால் மொட்டையாக நிறுத்திவிட்டார் அவர் உடலின் உள்ளே காணப்படுவதால் அஸ்மின் பிரதேசம் குதா பூதா நாம் தரிசனம் குத தமிழ் என்ன பதம் தமிழ் என்ன போட்டிருக்கு சம்ருத்தேஸ்பின் பிரதேச அனைத்தும் மறைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இடத்திலே அப்படிதான் சொல்லணும் நான் இன்னொரு அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் சம்ருத்தேஸ்பின் பிரதேசே வை பூதாநாம் தர்ஷனம் குத இது பல அர்த்தம் போட்டிருக்காங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் இருக்குது அந்த ஸ்லோகத்தையே பார்ப்போம் நாம் வைத்தத்திய பிரகரணம் இந்த வாக்கியம் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல சம்பிருதத்வேன ஹேத்துனா இருக்குது சம்பிருதத்துவன பித்தியத்து அப்புறம் சொல்கிறேன் சம்பிரத்துவன சம்பிர்த்தேஸ்மின் பிரதேசவை பூதா நாம் தரிசனம் குதா அதனுடைய காட்சிகள் எங்கே இருக்க போகிறது அதாவது என்ன அர்த்தம்னா இன்னும் வரப்போகிறது இந்த அடுத்த ஸ்லோகத்தையும் சேர்த்து படிக்கிறபோது தெரியும் இது இங்கே ஒன்றுமே இல்லை இதெல்லாம் முற்றிலும் மறைக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த பொருள்களெல்லாம் பொருள்களின் காட்சி அங்கே எப்படி உண்டாகும் பிரம்மத்திரிடத்திலே எப்படி பதார்த்தங்கள் உண்டாகும் தமிழ் மொழிபெயர்ப்பு மேலும் அடுத்த வகுப்பில் நான் விளக்கமாக சொல்வதற்கு முயற்சியை மேற்கொள்கிறேன் ஹரி ஓம் ஓம் ஜாகிரதாதித்திரையோன்முக்தம் ஜாகிரதாதிமயம் தசா ஓங்காரை கசுசம் வேதம் தன்னமாரோ குருராத்மேதிமூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப்ததேயாய தஷிணாமூர்த்தயே நம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 ओम शान्ते शान्ते शान्ते ही ही ओम हरि आदि ிாஹரிம் ஆகுநாஸ் ஜகன்மாத்துவனேஸ்வரிதேவிக்கீ சூஸ்வீ